மனிதை கூறிக்கொண்டு புதிய தலைவர் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களையும் எழுத்தாளர் ராஜேந்திர சோழன் அவர்களையும் தமிழ்நாடு கையிலக்கே பெண்மன்ற துணை பொதுச் செயலாளர் சோழர் ஹமீ அவர்களையும் விழாவுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய தமிழர் ஸ்டாலின் ராஜாங்க மோடியும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன் வரவேற்புறையில என்னுடைய பெயர் இருக்கு ஒரு வரவேற்புறையாக இல்லாமல் இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன இந்த புத்தகங்கள் அவருடைய மாப்போசினுடைய புத்தகங்கள் பொதுசன என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சொல்லிட்டு வந்திருக்கூடிய நண்பர்கள் பேச இருக்கார்கள் தாத்தா தான் என்னுடைய தாத்தாவாக நான் அவரை கவனித்த விதம் அப்படிங்கிறது மேடம் எனக்கு வந்து வீட்டுக்குள்ள ஒரு அன்பான தாத்தாவா எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அவர்க ஆளுமையாக நான் எந்த காலத்திலயும் முதல்ல பார்த்தது இல்லை வெளியில ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் இருந்த காலத்தில் அவரோட பல கூட்டங்களுக்கு நான் சென்று கொண்டு இருந்த காலத்திலும் கூட அவரை பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருந்தபோது கூட என்னை பெரிதாக உறுத்தியது கிடையாது அதை பெரிய பொருட்டாக நான் நினைத்தது கிடையாது ஆனால் நான் அவரை கவனித்த காலம் அப்படிங்கறது வந்து நான் என்னுடைய தமிழ் இலக்கியம் படித்த பொழுது ராணிமேரி கல்லூரியில தமிழ் இலக்கியம் படித்த பொழுது அப்பதான் அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர் அப்படிங்கறத நான் உணர்வேன் தமிழ் இலக்கியம் படிக்கிற பொழுதும் அவருடைய வரலாறுல மாப்போசியுடைய பெயர் வருது தமிழக வரலாறும் பண்பாடும் படிக்கும் பொழுதும் அதுல மாப்போசியுடைய பெயர் வருது அப்படிங்கும்பொழுது தொடக்கத்துல ஓ நம்மட தாத்தாவோட பெயர் புக்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தோடு அதை அணுகி பிறகு பேராசிரியர்கள் அது குறித்து விவரிக்கும் பொழுதும் விவாதிக்கும் பொழுதும் தான் அவருடைய முக்கியத்துவத்தை நான் முழுமைய உணர்ந்தேன் முழுமையா உணர்ந்தேன் கூட சொல்ல முடியாது இன்னும் கூட உணர்ந்துட்டே இருக்கேன்னு சொல்லணும் அதுக்கு பிறகு வீட்டுல அவர் என்ன சிலப்பதிகார யாத்திரைங்கிற அவருடைய ஒரு சிறு புத்தகத்தை எட்ட கொடுத்து இத படிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னாரு வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட இதே போல ஒரு நூலகம் எங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தது பதிமூன்று பேரன் பயிற்சிகள் புத்தகத்துல எனக்கு மட்டும்தான் யாத்திரை புத்தகங்கள் வேற ஜெயகாந்தனுடைய கதைகள் புதுவை புத்தகைகள் இதுதான் எனக்கு முக்கியமாக இருந்தது தாத்தா கொடுத்தாரு அப்படிங்கறதுக்காக வாங்கி அதையும் படிச்சேன் எனக்கு அது ஈழ்த்தல படிச்சேன் அவ்வளவுதான் அதை பற்றி பெருசா நான் பேசவும் இல்லை அது அவரும் பெருசா பொருட்படுத்த படிச்சேன் அவ்வளவுதான் அதற்கு பிறகு அவர் எந்த காலத்திலயும் புத்தகங்களை கொடுத்து படித்து என்னுடைய பீன்ஸ்டின் பொழுது என்ன தலைப்பு எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும் தாத்தாவை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு மாபூசி பார்வையின் பாரதின்னு எடுத்துக்கிறேன் அப்பொழுது அந்த கட்டாயத்துக்காக மாப்பூசி எழுதுன பாரதியின் நூல்களை படிக்கிறார்டுதான் பாரதியூட பார்க்க முடியும் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன் சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லும்போது தாத்தா இலங்கையில அவர் பேசின பேச்ச அவனு சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாள் சிலப்பதிகார மாநாடு ஒண்ணு நடக்குதாங்க இறுதியாக மாப்பூசி பேசுறாரு ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் அங்க பேசுறாங்க அவர் பேச தொடங்கே எல்லாரும் சிலப்பதிகாரத்தை வந்து பிடிஞ்சு பிடிஞ்சு சார் எடுத்துக்காங்க என்னுடைய தொழிலாளியுடைய கை என்னால இப்பொழுதும் இதுல இருந்து சார் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கதான் சொல்லுவாங்க அப்படி பாரதி வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே நிறையா பேசியிருக்காங்க விதவிதமா பார்த்திருக்காங்க வெவ்வேறு கோணங்கள் இருக்கலாம் ஆனா எனக்கு அந்த புத்தகத்தை படித்த பொழுது இப்படி கூட பாரதிய பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்ப எனக்கு மாப்பூசி வந்து கொஞ்சம் புதுசா வேற ஒரு உருவம் மேலுச்சு இன்னும் ஆர்வமா அவருடைய ஒவ்வொரு நூலையும் படிக்க ஆரம்பிச்சு வீட்டுல நூற்றி ஐம்பது நூல்கள் அவர் எழுதி இருக்காரு இன்னும் தொகுதப்படாத பல கட்டுரைகள் இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்ப ஒரு ஐம்பது அறுபது புத்தகங்கள் மடந்தா நிறைய புத்தகங்கள் பிரதி எங்கிட்டே கிடையாது இன்னும் அவரோட மரண தருவாயில வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எடுத்துட்டு போனாங்க நிறைய பிரதிகள் காணாம போயிருச்சு அதற்கு பிறகுதான் நான் அவருடைய புத்தகங்களை தேடி வாசிக்க ஆரம்பிச்சேன் அந்த காலத்துல மாப்பூசி பற்றிய நிறைய கருத்துகள் வெவ்வேறு புத்தகங்கள்ல வரும் அது இன்றைய தலைமுறை வந்து மாப்பூசியை எப்படி பார்க்கிறது அப்படிங்கறது அவரை ஒரு சட்டமன்ற மேலவை தலைவராக மட்டுமே பார்த்து ஒரு அரசியல் ரீதியாக அவரை முழுக்க முழுக்க நெகட்டிவாகவே பார்க்குறேன் அப்படியான நிறைய விவா நிறைய கருத்துக்களை நான் படிக்க நேர்ந்தது அது ஒரு பேட்டியாக என்னுடைய மனசுல பெரிய காயத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவர்கிட்ட நான் பேசுற அதை ஒரே ஒரு குழியோட பொருட்படுத்தது கிடையாது நான் பத்தாவது படிக்கும் பொழுது என்னுடைய இறந்துட்டார் என்ன முழுக்க முழுக்க வளர்த்தது அப்படின்னு சொன்னா பார்த்தாங்க ரொம்ப பாதிச்ச கமெண்ட் இப்ப சொல்லும்போது கூட வருத்தமா இருக்கும் ஒரு பத்திரிகையில அப்ப எழுதியிருந்தாங்க அவருடைய மகன் இறங்கது கூட அவருக்கு பெரிய வருத்தம் கிடையாது மேலாண்மை தலைவர் பதவி போனதுக்காக தான் அப்பூசி அழுதாரு அப்படிங்கறது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து இருக்கு ஆனா அதை கூட அவர் பெருசா பொருட்டா கருதுன்னா இதுக்கு நிச்சயமா நீங்க மறுப்பு எழுதியே ஆகணும் அப்படின்னு சொன்ன அப்ப அவர் என்ன சொன்னாங்க இதுக்கெல்லாம் நான் மறுப்பு நான் வந்து வேற செய்ய முடியாது இப்படி எப்பவுமே பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க கருத்துக்களை கடக முடிஞ்சதுல கத்துக்கிறோம் நினைக்கிற விஷயங்கள்ல இதுவும் ஒன்று அப்படி அவருடைய புத்தகங்களை தேடி தேடி இதை வாசிக்கிற பொழுது தமிழகத்தின் பிறம்பழியினர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எனக்கு படிக்க கிடைச்சு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம்னு நான் நினைக்கிறேன் இப்ப அந்த புத்தகத்துல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கு விவாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் பேசி இருப்பார் இங்க இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களை பத்தின சிக்கல்கள் மற்ற மாநிலத்திலிருந்து இங்க வந்து தங்கக்கூடிய சிக்கல் இதெல்லாமே அதுல ரொம்ப விரிவாக விவாதிச்சிருப்பாரு குறிப்பாக தெலுங்கு பேசுபவர்கள் அப்படின்னு வரும் பொழுது அவர் அவர்கள் இருமொழியாளர்கள் அப்படிங்கிற ஒரு வகைமை கொண்டு வந்து தமிழர் ஆந்திர ஒரு பிரிவுக்குள்ளதான் கொண்டு வர ஒருத்தர் தெலுங்கு மாட்டாரு அவருக்கு வந்து பிரகாசன் பந்துருவையும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரையும் ரெண்டு பேரையும் ஒரே பார்வையோட அவர் பார்க்கல நிச்சயமா அது அந்த புத்தகத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அப்புறம் அடிப்படையில் காந்தியவாதி அவருடைய வாழ்க்கையும் முழுக்க முழுக்க காந்தியாதியாதான் வாழ்ந்தாரு தனிப்பட்ட அவரு வாழ்க்களும் சரி நடத்தின பல போராட்டங்களையும் எந்த காலத்திலும் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு பல நேரங்கள்ல ஆனா அவருடைய போராட்டங்கள்ல வன்முறையை அவர் எவ்வளவு கடுமையாக கண்டிச்சிருக்காரு அப்படிங்கறது அண்மையில தமிழக எல்லை போராட்ட வீரர்கள் இன்றைக்கு மிச்சம் உயிரோடு இருக்கக்கூடியவர்களை நான் பேட்டி எடுத்து பதிவு பண்ணிட்டு அவங்க வந்து அத எவ்வளவு கடுமையா வாக்கு எதிர்த்து இருக்காங்க பேட்டியில சொல்லி இருக்காங்க அதுக்கு பிறகுதான் இன்னும் ஆர்வம் வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் பெரிய ஈடுபாடு இருந்தது இல்லை ஆனா அதுக்கு பிறகு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு ஒரு ஆந்திராலோ அல்லது கர்நாடகாலேயோ அல்லது கேரளத்திலயோ இல்லாத ஒரு மொழி சிக்கல் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு இத வந்து வாபூசி எப்படி பாக்குறாரு அப்ப இருந்த மற்ற தமிழ் தேசியவாதிகள் எப்படி பாத்துருக்காங்க இன்றைக்கு இன்னும் புதிது புதிதாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள் அதை எப்படி பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பொழுது ரொம்ப வித்தியாசமா இருக்கு வேணக்கர் அப்புறம் ஒரு ஆசிரியராக இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தை வந்து இன்னும் விரிவாக நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அப்ப இன்னைக்கு வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பதினொன்று பன்னிரெண்டு வகுப்புகளிலையோ அல்லது கல்லூரியிலேயோ வரலாற்றையே பாடமாக எடுத்து முதன்மை பாடமாக எடுத்து படிக்கக்கூடியவர்களும் கூட அவன் அமெரிக்க வரலாறு படிக்கிறான் ஐரோப்பிய வரலாறு படிக்கிறான் பிரெஞ்சு வரலாறு படிக்கிறான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அவனுக்கு போதிக்கப்படவே இல்லை அசோகனுடைய பெருமையை வாசிக்கிறவன் அச்சோ வர்த்தக பெருமையை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேச தெரிஞ்சவனுக்கு இங்க இருக்கிற ராஜராஜ் சோழனையோ ராஜேந்திர சோழனையோ கரிகாட் பெருசோழனையோ அல்லது பாண்டியர்களையோ சேதர்களையோ தெரியவே இல்லை பேர் மட்டும்தான் தெரிஞ்ச தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியவர்கள் நாங்க அவங்களுடைய கல்வித்திற்குள்ள எந்த சிக்கல் இருந்துச்சு ஏன் அப்படி இருந்துச்சு இப்ப தமிழரசுக் கழகம் முதலில் தோன்றிய கட்சியாக இருந்தா கூட பின்னாடி எப்படி திராவிட இயக்கங்கள் அதை கையெடுத்தது எப்படி அவர்களால் நாம் சந்திக்கக்கூடிய அதுக்கான தீர்வுகளால் நம்ம பேச முடியுமான்னு தெரியல அதற்கான காரணிகள் என்ன ஏன் இந்த சிக்கல்கள் நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இப்படியான சிக்கல்கள் ஏன் இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் அதற்கு மாகோசினுடைய புத்தகங்கள் எந்த அளவுல துணை செய்யும் அப்படிங்கறத உணர்ந்துதான் அவருடைய புத்தகங்களை தொகுக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து சிறு பிரசுரங்களாகவும் தொகுப்புகளாகவும் அதை கொண்டு வரதுக்கான தொடர்ந்த முயற்சியை நான் செய்திருக்கேன் அதுபோலவே அங்கங்கே சிதறி கிடக்கக்கூடிய தமிழக எல்லை போர் வீரர்களை வீட்டி எடுக்கிற ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அவருடைய கடிதங்கள் கடிதங்கள் இருக்கு அந்த கடிதங்களை பணியையும் செங்கோல் அப்படிங்கிற இறுதி வரைக்கும் வந்த இதழ்கள் அதுல எழுதப்பட்ட கட்டுரைகள் இதெல்லாம் தொகுக்கக்கூடிய பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பணியில குறிப்பா இந்த தமிழக குரல் புத்தகத்தில் மட்டும் மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சேன் ஏன்னா அந்த புத்தகம் தொகுக்கும்பொழுது எனக்கு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல வந்த ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு அத வச்சு டிடிபி எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு திடீர்னு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்த ஐந்தாம் பதிப்பு தமிழகம் ஒரு புத்தகம் எனக்கு கிடைச்சிருக்கு அதுல நிறைய மாத்திருந்தாரு சாப்பிட்டா நிறைய சொற்களை வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி ஏழுல இருந்த மொழியும் அதோடைய கூர்மையையும் நிறைய ஐம்பத்தி ஏழு தகுந்தது கூட அவர் அதுல மாத்திருக்காரு எனக்கு அப்பா அது சிக்கல் வந்தது நாற்பத்தி ஏழு இருந்த சிக்கலத்தை கொண்டு வந்துடலாமா அல்லது ஐம்பத்தி அடுத்த பதிப்பு நம்ம கிடைச்சிருக்கும் பொழுதுனாங்கிறது ரெண்டையும் ஒப்பிட்டு கொண்டு வரலாம் ரெண்டையும் சேர்த்து சேர்ப்பது சிலதெல்லாம் செஞ்சேன் அப்புறம் என்னோட மதிப்புக்குறை எழுந்தால தாஞ்சிலாளர் பேசின பொழுது ஒருத்தருடைய எழுத்துல கை வைக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு ஐந்தா பதிப்புல என்ன வந்ததோ அதை தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அவரு அவருடைய வழிகாட்டுதலின் பேர்லதான் ஐந்தாம் பதிப்புல என்ன இருந்ததோ அது திரும்ப மறுபடியும் சந்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல எனக்கு நண்பர் விஷ்ணுபுரம் செலவனும் நண்பர் துறையூர் செலவனும் மிகப்பெரிய உதவிகள் செஞ்சாங்க அப்படி சில புத்தகங்களை உதவி செய்தவர்கள் கூட மாப்போசியுடைய புத்தகத்துல தங்களுடைய பெயர் வரக்கூடாது அப்படிங்கறது உறுதியா இருந்தாங்க அதுக்குள்ள இருக்கிற அரசியலை நான் வந்து கவனிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அப்படி அவர் வந்து ஏதாவது ஒதுக்கப்பட வேண்டியவரா ஏன் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் பேசப்படாமே இருக்கு பேசி ஒரு விஷயத்தை மறுக்கிறதுங்கிறது வேற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் பேசுறோம் விவாதிக்கிறோம் இது வந்து இன்றைக்கு இது தேவையற்றது அப்படின்னு நம்ம மறுக்கிறது வேற ஆனால் தொடர்ச்சியாக நான் கவனிச்சுட்டு வரைக்கும் தமிழ் தேசியம் பேசுபவர்களை கூட இன்றைக்கு இம்மா எடுத்து பேசுறது கிடையாது ஏன் அவருடைய கருத்துகள் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படாமலே இருக்கின்றன அல்லது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படாமலே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதற்கான தொடர்ச்சியான பணிகள்ல இந்த கூட்டத்தை நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே எனக்கு ஒவ்வொரு வகையில எனக்கு முக்கியமானவர்கள் தான் அவர்களுடைய கருத்தையும் தெரிந்து கொள்ள நான் இருக்கிறேன் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் சக எழுத்தாளர்கள மீண்டும் வருக வருக வரவேற்று ஹமீம் முஸா அவர்களை பேசினார்